அனைவருக்கும் வணக்கம் நற்றினயன் சிந்தனை தூண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவலிலிருந்து எஸ் மானுவல் வெற்றி என்பது தொண்ணூத்தி ஒன்பது சதவீத தோல்வியே என சாய்கிரோ சொன்னார் இந்த சாய்கிரோ யார் தெரியுமா ஆம் இருபத்தி ஆறு ஆண்டுகள் பல தோல்விகளை கடந்து மனம் சோர்ந்து போகாமல் பல விழுந்து எழுந்து தன்னம்பிக்கையோடு திட்டமிட்டு உழைத்த கோண்டா கார் தயாரிப்பாளர் கோண்டா இரண்டாம் உலக பயங்கர நிலநடுக்கத்தாலும் அவரது பிரம்மாண்டமான தொழிற்சாலை கூடம் தரைமட்டமான போதும் சோர்ந்து போகாமல் திட்டமிட்டு உழைத்தார் சாதாரண சைக்கிள் மற்றும் புல்வெட்டும் இயந்திரத்தால் மோட்டார் சைக்கிள் தயாரித்து வெற்றி கண்டு இன்று உலக அளவில் கோண்டா கார்கள் மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் இயந்திரங்களை தயாரித்து முன்னிலையில் இவரது கோண்டா நிறுவனம் உள்ளது சாய்கிரோ கோண்டா இவரை போல யாரும் பல தோல்விகளை அடைந்திருக்க முடியாது அத்தனை தோல்விகளையும் சிறு வயது இவர் வாழ்க்கையில் வெற்றி பெற்றதற்கான காரணம் தொண்ணூத்தி ஒன்பது சதவீத முயற்சியும் திட்டமிடுதலும் ஆகும் என்று கூறுகிறார் தொண்ணூத்தி ஒன்பது நம் வாழ்வில் ஒரு சதவீத சாத்தியமாகும் இதுவரை கிடைத்திடாத ஒரு பொருள் நமக்கு வேண்டுமென்றால் இதுவரை முயற்சிக்காத செயலை நாம் செய்ய வேண்டும் வாழ்வில் நாம் சந்திக்கும் ஒவ்வொரு துன்பமும் தோல்வியும் நம்மை ஒருபடி மேலே ஏற்றிவிடவே வருகின்றன நன்றி